ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம மெய்யன்பர்களே எண்ணற்ற தேவதைகள் இப்பிரபஞ்சத்தை ஆட்சி புரிவதாக வேதங்கள் உபதேசிக்கின்றன எல்லா தேவதைகளுக்கும் மூலமாக இறைவன் இருந்தாலும் பல்வேறு தேவதைகளின் வாயிலாக இப்பிரபஞ்சத்தை அவர் ஆளுவதாக வேதங்களும் புராணங்களும் உபதேசிக்கின்றன பல்வேறு பூதங்களும் பிரபஞ்சத்தில் இருப்பதாக அவை உபதேசிக்கின்றன மரம் செடி கொடிகளை பாதுகாப்பது பசுமாடு நாய் பூனை போன்ற பிராணிகளை பாதுகாப்பதும் பூதயஜம் என்று தற்காலத்தில் கூறப்படுகிறது அவற்றை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லறத்தான் இவைகளையெல்லாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறான் கண்ணுக்கு தெரியாத பூதங்களும் நம்மீது அவற்றின் சக்தியை செலுத்துவதாக சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன அவைகளுக்கும் நாம் உணவளிக்க வேண்டும் என்று வேதங்கள் கட்டளையிடுகின்றன தாய் தந்தை முன்னோர் பூதங்கள் இவர்களுக்கு பல்வேறு முறைகளில் உணவளிக்க வேண்டும் ஏழ் நீரால் முன்னோர்களுக்கு உணவளிக்கிறோம் வேள்வியில் நெய்யை சொறிவதால் தேவர்களுக்கு உணவளிப்பதாக பாவிக்கிறோம் அன்னத்தை மந்திரங்களை சொல்லி முறைப்படி சொறிவதால் பூதங்களை வழிபடுகிறோம் இரவும் பகலும் பல்வேறு பூதங்கள் உணவை விரும்பி சுற்றி கொண்டிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன நாள்தோறும் காக்கைக்கு உணவளிப்பது பிற பறவைகளுக்கு உணவளிப்பது பூதங்களுக்கு உணவளிப்பது வைதிக தர்ம அனுஷ்டானம் பூதயஜத்தினால் உடலும் உள்ளமும் வலிமை பெறுகின்றன உடல் வலிமை உள்ள வலிமைக்கு ஓரளவு துணை புரிகிறது எனவே பூதயஜத்தை இல்லறத்தான் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் மரங்களையும் செடி கொடிகளையும் பாதுகாப்போம் விஷச்செடிகள் இருக்கின்றன அவற்றை நீக்கமும் வேண்டும் அவைகளும் பூதயஜத்தின் அங்கமாகிறது மக்கள் வாழும் பகுதிகளில் விஷ செடிகளையெல்லாம் நீக்கி நல்ல விரக்ஷங்களையும் செடிகொடிகளையும் பாதுகாக்க வேண்டியது நாட்டு மக்களின் கடமை அது இகலோக இன்பத்தையும் பரலோக இன்பத்தையும் அருளும் அது மண்ணுலக வாழ்வையும் மறு உலக வாழ்வையும் இனிமையாக்கும் பசுக்கள் போன்ற பிராணிகளையெல்லாம் தெய்வமாகப் போற்றி வணங்குவது பூதயஜத்தினுள் அடங்கும் மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் வேதங்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாள்தோறும் பஞ்ச மகா யஜங்களை பக்தி ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்க வேண்டும் இடைவிடாது புண்ணியத்தை பெருக்கும் செயல்களை புரிவதற்கு ஊக்கமும் உற்சாகமும் நம் உள்ளங்களில் நிறைந்திருக்கட்டும் நம் வாழ்நாள் வேள்விக்காகவே அமையட்டும் உடலில் இருக்கும் பிராணன் அபானன் வியானன் முதலியவை யஜ்யத்திற்காகவே இயங்கட்டும் கண்களும் காதுகளும் யஜ்யத்திற்காகவே செயல்படட்டும் மனமும் சொற்களும் யஜத்திற்காகவே தன்னை ஒப்படைக்கட்டும் உயிர் தனது வாழ்க்கையை யஜ்யத்திற்காகவே சமர்ப்பிக்கட்டும் செய்யப்படும் யஜ்ஞங்கள் அனைத்தும் யஜங்களை வளர்க்கட்டும் ஆயுர் யஜேன கல்பதாம் பிராணோ யஜேன கல்பதாமபானோ யஜேன கல்பதாம் யானோ யஜேன மனோய கல்பதாம் வா யஜேன கல்பதாமத்மா யஜேன கல்பதாம் யஜோ யஜேன கல்பதாம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம்